ஸ்ரீருபியோ நம அபார கருணாசிம் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சிரேரம் பிரணமான்வம் ஷாங்கலப்புலத்தனுடைய பருமேகல பார்த்தனு வரோம் கருடஸ்வமீ பகவான் பார்த்து கேட்கன் கேனப்பே திருஷ்டா ஆக்தோ லோகாதமுஷ்மாதாக புஞ்சந்தோ பூய்மானதா ஹே கிருஷ்ணா பிதர்கள் நேரா வரா ஸ்ராத்திலே வந்து அவர்களும் அன்வைக்கிறா அப்படிங்கிறத யாராவது பார்த்துருக்காளா பார்த்தவர்கள் உண்டா அப்படின்னு கேட்கிறார் கருத்மன் ஸ்ருணுவக்ஷியாமி யிருஷ்டாஸ்து சீதையா பிதரோ விப்ரதேகேவி ஸ்வசுராத்யா ஸ்திரேயக் குவச்சித்து இருக்காளே பார்த்தவா இருக்கா சீத்தை பார்த்துருக்காளே ராமனுடைய தகப்பனார் தசரதர் அவருடைய தகப்பனார் அஜம் அவருடைய தகப்பனார் ரகு இவ்வாறுலாம் பார்த்துருக்கா சீதை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பகவான் அந்த சரித்திரத்தை சொல்லிட்டு வர அப்படி ரெண்டு மகரிஷிகளை பிராமணர்களாக வரித்து அவர்கள் போஜனம் பண்ணிட்டு வரார் திரும்பி உட்கார்ருக்கார் ராமன் போஜனம் பண்ணுற பொழுது பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் ரெண்டு இடத்துல போஜனம் பண்ணுறவால் பார்க்கப்படாது ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது பிராமணர்கள் சாப்பிட்றத ஸ்ராத்தம் பண்ணுறவன் பார்க்கப்படாது யாருமே பார்க்கப்படாது ஸ்திரீகள் போஜனம் பண்ணுறத புருஷர்கள் பார்க்கப்படாது எப்பொழுதுமே அப்படி உட்காண்டிருக்காரு அப்போது சீத்தை வர அப்படி பரமாறிண்டு வர்ற பொழுது சடார்ன்னு என்ன பண்ணினா அந்த தட்டை சட்டுன்னு கீழே வச்சுட்டு ஓடி போயிட்டா உள்ள சீத்தை இவால சாப்பிட்டு முடிச்சாச்சு மேற்கொண்டு பரமாறணும் இவர்களால் பேச முடியாது அப்படியே கையை சொடக்கி சொடக்கி கூப்பிட்டா சீத்தை வரலை ரொம்ப நாளையாக கையை சொடக்கிறத பார்த்தா ராமன் என்னன்னு திரும்பி பார்த்தால் இவர்கள் சாப்பிட்டுட்டு உட்காண்ட்ருக்கா இலையில் ஒன்றுமே இல்லை உடனே மௌனமாக ராமனே எழுந்து வந்து சீத்தையனு கூப்பிட்டா கூப்பிட்டா பதில் உடனே ராமனே தானே பரமாறி அவர்களுக்கு அவர்கள் சாப்பிட்ட பிறகு ராமனே உத்திராபோஷனம் போட்டு அந்த மீதி உள்ள ஸ்ராத்தத்தை ராமனே முடித்தார் மௌனமாக அப்படி முடித்து அக்ஷதாசீர்வாதங்கள்லாம் பண்ணி அந்த அக்ஷதய பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு ஆசீமாந்த மனோரஜா அப்படின்னு மகரிஷிகள் சொல்கிறார் அப்படி ஸ்ராத்தம் முடிஞ்ச பிறகு அந்த பிராமணர்களோட ஊர் எல்லா வரைக்கும் போகணும் ஊர் எல்லா வரைக்கும் கூட போய் அவர்களை அனு வைக்கணும் அனுப்பி வைக்கணும்னு சாஸ்திரம் அப்படி ராமன் கூட அவர்களோடு பேசிகிட்டே போய் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சிராதத்தை நடத்தி கொடுத்தது நான் ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிரமத்தை பார்க்காமல் வந்து நடத்தி கொடுத்துருக்கேன் நான் அதற்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் அப்படின்னு உபச்சார வார்த்தைகள்லாம் சொல்லி ராமன் அனுப்பி வச்சுட்டு வரார் வந்து உள்ளே போய் பார்த்தா சீத்தை அந்த பார்க்க நிற்கிறா ஓரமாக சீதை என்ன இப்படி பண்ணிட்டே இப்படி பண்ணலாமா நான் ரெண்டு மகர்ஷிகளை வரித்து பிராமணர்களாக கொண்டு வந்திருக்கேன் நீ பரமாரின் இருக்கிற பொழுது பாதியில் வச்சுட்டு உள்ளே போயிட்டியே அப்படி பண்ணலாமா அவர்களை அணு அவமானம் பண்ண மாதிரி இல்லையா அப்படி பண்ணப்படாது பிராமணால் அவமானப்படுத்தப்படாது நீ இப்படி பண்ணிட்டியே ஏன் என்ன ஆச்சு உனக்கு ஏன் அது மாதிரி செய்தேன்னு கேட்ட ஹூனு அழுதா சீத்தை அடாடா ஏன் அழற உடம்பு ஏதாவது சரியில்லையா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு ராமன் கேட்ட தற்சர்வம் மம தன் வங்கி காரணம் வதமாச்சிரம் எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்போது சீதை சொன்னால் ஸ்ருணுத்வம் நாத எதம் ஆச்சரிய மிக நான் பரவாயின்ண்டே இருக்கிற பொழுது ஒரு ஆச்சரியம் நடந்தது என்னென்னா பிதா தவ மயா திருஷ்டா பிராமணாகரேது ராகவா பணமாறண்டே இருக்க பொழுது அந்த பித்திருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற பிராமணர்கிட்ட உன்னுடைய தகப்பனாரை நான் பார்த்தேன் தசரதரை நான் பார்த்தேன் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்குறாராம் அப்படி அப்பாவை பார்த்தியா எப்படி இருந்தார் சர்வாபரண சஞ்சுக்தா தௌச்சான்யோச்ச ததாவிதௌ எல்லா ஆபரணங்களும் போட்டுருந்தார் நல்ல பட்டு கட்டிகிட்டு இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருந்தார் அவருக்கு இடது பக்கம் வலது பக்கம் இன்னும் ரெண்டு பேரை அதே மாதிரி பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக வெளி வெளியேறுனு வஸ்திரம் கட்டின்ண்டு ஆபரணங்கள் நிறையா போட்டுண்டு குண்டலம் போட்டுண்டு அப்படி பார்த்தேன் அதை பார்த்த உடனே எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் செடார்னு எனக்கு என்ன தோணித்துன்னா நான் இப்ப உடம்ப சரியானபடி மறைச்சிக்கவே இல்லை ஏன்னா எப்படி பார்த்துருக்கார் மாமனார் நிறைய ஆபரணங்கள் போட்டுண்டு கழுத்தில் கை நிறைய வளையல் போட்டுண்டு நல்ல பட்டு புடவை கட்டிண்டு காலில் கொலுசு போட்டுண்டு அப்படி பார்த்தவர் தசரத நான் அப்படி தான் போய் அவர்கிட்ட நின்றுருக்கேன் ஆனால் இப்போ கழுத்தில் கையில் ஒன்றுமே இல்லை மறை ஊறி கட்டின்னு இருக்கேன் உடம்பே சரியானபடி மறைக்கப்படலை இந்த அவர் கிட்ட போய் நிற்கிறோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது வெட்கமாக போயிடுது ஆகையினால செடார்னு வச்சுட்டு உள்ளே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சீதா சொன்ன உடனே ராமன் அழுதார் அப்படியா நீ அப்பாவை பார்த்தியா அராடா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கப்படாதோ உன்னுடைய அப்பா வந்திருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கடைசி காலத்தில் அப்பாவை பார்க்க முடியாமல் போயிட்டேன் நீ பார்த்துருக்கே எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நானும் பார்த்துருப்பேனே அப்பாவை தாத்தா அவருடைய தகப்பனாரெலாம் நான் பார்த்ததே இல்லையே நீ பார்த்துருக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நானும் அப்பாவை பார்த்துருப்பேனே நீ பாக்கியம் பண்ணியிருக்கே ஒன்று விஷயத்துலேயே தசரதருக்கு ரொம்ப பிரியம் ஏன்னா நீ ரொம்ப செல்லமா வளந்த குழந்த நீ சௌக்கியமாக இருக்கணும்னு எங்கிட்ட என் அப்பா நிறையா தடவை சொல்லியிருக்கார் அவள் கண்ணிலிருந்து சொட்டு ஜலம் வரப்படாது அவளை நீ சௌக்கியமாக வச்சுக்கணும் உனக்கு கஷ்டம் வந்தாலும் அவளுக்கு கஷ்டம் வரப்படாது அவள் சௌக்கியமாக இருக்கணும்னு ஒன்று விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துன்னு எங்கிட்ட நிறையா தடவை பேசியிருக்கார் அப்பா அந்த பிரியத்தினால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கார் தகப்பனார் அப்பா நான் பார்க்காம போயிட்டேனே அப்பா நேராக வந்தும் கூட நான் பார்க்காம போயிட்டேனேனு ஓன்னு அழுதார் ராமன் ராமாயணத்தில் வருது இதைத்தான் சொல்கிறார் பகவான் சீதை பார்த்துருக்கா ஸ்ராத்தத்தில் அதனுடைய சொல்லி முடியுமா அப்படி பித்திருக்கள் நேராக வராங்கிறத நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ராமன் கேட்கிறார் சீதகிட்ட ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா சாப்பிட்ற பொழுது பரமாடுறவா சாப்பிட்றவாளுடைய முகத்தை பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் எப்பொழுதுமே ஸ்ராத்தத்தில் சாப்பிட்ற பிராமணாவுடைய முகத்தை பார்க்கப்படாது நீ எப்படி பார்த்தேன்னு கேட்டார் ராம் நீ பரமாறுற பொழுது இலையை பார்த்துதானே பரமாறுவே பிராமணரை நீ எப்போ பார்த்த எப்படி என்னுடைய தகப்பனார தெரிஞ்சார் உனக்கு அப்படின்ன உடனே அவள் சொல்கிறா அவனுடைய தகப்பனார் வந்தாருங்கிறத நான் எப்படி தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா உன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு ஒரு ஒரு பழக்கம் உண்டு என்னென்னா இடது கையை கீழே சாப்பிடுவார் இடது கையை கீழே ஊனின்ண்டு போஜனம் பண்ணுறது தசரதருக்கு பழக்கம் அதே போல் நான் பரமாறுற பொழுது அந்த பித்திருஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற மகர்ஷியும் இடத்துக்கு கீழே ஊன்றுன்ட்டு சாப்பிட்ட உடனே எனக்கு அவன் ஞாபகம் வந்துடுச்சு ராஜா அவனுடைய ஞாபகம் வந்தது ஆகையினாலே நான் நிமிந்து பார்த்தால் தசரதரே நேராக உட்காந்துருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சீத்தை சொல்லி அழுதா அதை நினச்சி நினச்சி ராமன் அழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் பண்ணின சிராதத்துக்கு அப்பா தாத்தா அவர்களே நேரா வந்து இந்த ஸ்ராத்தத்தை வாங்கிட்டாங்கிறது ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பண்ணின ஸ்ராத்தம் முழுமையாக முடிஞ்சது அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு அப்படி சந்தோஷத்தை ரெண்டு பேரும் பகிர்ந்துண்டு அன்றைய தினம் ஸ்ராத்தத்தை முடித்தான்னு ராமாயணத்தில் இருக்குது இதுதான் பகவான் ஞாபகப்படுத்துகிறார் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்